சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் சேப்பங்கிழங்கு கடலை மாவு அரை கப் உப்பு ருசிக்கேற்ப மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு சிட்டிகை எண்ணெய் தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு செய்முறை நம்ம முதல்ல சேப்பங்கிழங்க வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து எடுத்து தோல் உரித்து நம்ம பீஸ் பீஸாக போட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிருவோம் அது கூட கடலை மாவு கொட்டி கலந்துப்போம் உப்பு ருசிக்கு ஏற்ற மஞ்சள் பொடி மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அதில் அந்த கழுங்கில் இருக்க பச ஈரமே போதும் தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கூட பெசு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுடுவோம் வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் தேவையானாலும் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த ஊற வச்சிருக்க இந்த சேப்பங்கிழங்கு இருக்குதுலையே அதை எடுத்து அதில் போட்டு நல்லா டீப் ரோஸ்ட் ஆல்ரெடி வெந்திருக்கு நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணி எடுப்போம் எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுலாம் வானிலை வச்சிருவோம் வானிலைல இந்த கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு கடுகு பிறந்தோம் உளுந்த பருப்பு போட்டுலாம் செவக்கை வறுத்துட்டு கருவேப்பில் போட்டுட்டு தாளித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தாளித்ததை எடுத்து இந்த ரோஸ் பண்ணியிருக்கிறது மேலே கொட்டி பரிமாறணுன்னா சுபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சேப்பங்கழிங்க ரோஸ் தயார் நம்ம அப்படியே ரோஸ் பண்ண உடனேயும் அப்படியும் சாப்பிட்டுக்கலாம் ஏதும் தாளிச்சு மேல கொட்டினாலும் இன்னும் சூப்பாவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்